வணக்கம் ஏப்ரல் பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகில் மிக சிறந்த விமான நிலையமாக சிங்கப்பூர் விமான நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு கேரளா மாநிலத்தில் பலா பழம் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலக அளவில் அதிக சுற்றுலா பயணிகள் விரும்பும் சிறந்த இடத்திற்கான பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் பாரிஸ் நகரம் மொரீஷியஸ் நாட்டு அதிபர் கிரெடிட் கார்டு மோசடி தொடர்பாக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த நாடு கோலினிக்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி என்னும் புதிய விண்வெளி நிறுவனத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு உலக நீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று உலக வானிலை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது நான்கு டிஜிட்டல் தான் ஏங்கி வேக துப்பாக்கி கேமராக்களை நிறுவும் வட இந்தியாவின் முதல் மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி